ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய சனாதன தர்மங்கள் என்னென்ன நம்முடைய தர்மங்களே செய்ய வேண்டியதான முறைகளை நம்முடைய தர்மசாஸ்திரம் எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரும் தற்சமயம் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் ஒரு வைரஸ் சம்பந்தமான நோய் பரவி அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்தும் விதமாக இருக்கக்கூடியதான சந்தர்ப்பம் இந்த வைரஸ் நோயானது இப்படி அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்துறதுக்கு ஏதோ ஒரு நாடு காரணம் அப்படின்னு நாம் சொன்னாலும் தத்துவமாக உண்மையாக யோசித்து பார்த்தால் நமக்கு தெய்வபலம் மந்திரபலம் இவைகள் இரண்டுமே மிகவும் குறைவாக இருக்குது தெய்வபலம் நமக்கு நிறையா வேணும் மந்த்ரபலத்தை நாம் அதிகப்படுத்திக்கணும் அது குறைவாக இருப்பதுனாலே தான் இது மாதிரி விஷஜுவரங்கள் வந்து பீடிக்கிறது இதற்கு இது நிறைய காரணங்களை நாம் சொன்னாலும் கூட தர்மசாஸ்திரப்படி பார்க்கிற பொழுது ஒரு விஷயம் நினைவுக்கு வருது தேவமானம்னு ஒரு கணக்கு இருக்குது நம் காலம் ஒரு மாதிரி கணக்கு பண்ணுறது தேவதைகளுடைய காலம் வேறு மாதிரி நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள் என்று கணக்கு அதன்படி நமக்கு நூறு வருஷமானால் தேவதைகளுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபது என்கிற வருஷம் தேவத்தை தேவமானப்படி ஒரு வருஷம் பூர்த்தி ஆறுது அந்த ஒரு வருஷம் பூர்த்தி ஆறபொழுது சித்திரகுப்தன் கணக்கை முடிக்கிறான் என்று புராணம் காண்பிக்கிறது சித்ரா பௌர்ணமி விரதத்தில் இந்த விஷயம் காணப்படுறது அதாவது நாம் ஏப்ரல் தொடங்கி மார்ச் முடிஞ்ச உடனே எப்படி கணக்குகள் எல்லாம் முடிக்கிறோமோ அதே போல் சித்திரகுப்தன் நம் காலப்படி நூறு வருஷம் முடிஞ்சால் தேவமானப்படி ஒரு வருஷம் முடியறது அப்படி முடிஞ்ச உடனே முடியிற பொழுது கணக்கை பூர்த்தி பண்ணுறான் எப்படி சித்திரகுப்தன் பூர்த்தி பண்ணுறார் அப்படின்னா என்னென்ன ஜீவன்கள் என்னென்ன புண்ணிய பாபங்கள் செய்திருக்கார் அப்படின்னு பார்த்து ஒரு புண்ணியபலமே இல்லாத ஜீவன்கள் புண்ணிய தேசத்திலே வசிக்காத ஜீவன்கள் இவர்களை கழிச்சு விட்டுறான் சித்திரகுப்தன் என்று சித்ரா பௌர்ணமி விரதத்தில் சொல்லப்படுறது அப்படி புண்ணியபலம் இல்லாதவர்களையும் புண்ணிய தேசத்தில் வசிக்காதவர்களையும் தள்ளி பாக்கி கணக்குகளை காலகாலனான மிருத்துஞ்சயனிடத்தில் பரமேஸ்வரனிடத்தில் சமர்ப்பிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலே தான் சித்ரா பௌர்ணமி விரதம் கட்டாயம் அனைவரும் செய்யணும் அந்த விரதத்தை அப்படி ஒரு முரம் வச்சு முரத்தில் காய்கறிகள் எல்லாம் நிறைய வாங்கி வச்சு தானம் பண்ணணும் எப்படி நெல்லும் பதரும் கலந்து பொழுது அந்த நெல்லிலிருந்து பதரை பிரிப்பதற்காக தூத்தின பிறகு அந்த முரத்து நாளேயே அப்படி அந்த நெல்லின் மேலே அப்படி வீச வீச அதன் மேலே உள்ள பதறுகளெல்லாம் பறந்து போயிடும் அதுபோல சித்திரகுப்தன் தேவையில்லாதவர்களை புண்ணியமில்ல புண்ணியபலம் இல்லாதவர்களை ஒதுக்கிறான் என்பதற்காக பரிகாரமாக முரத்தில் காய்கறிகளை வச்சு தானம் பண்ணுறதுன்னு சித்ரா பௌர்ணமி விரதத்தில் காணப்படுறது அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபது என்பது தேவமானப்படி ஒரு வருஷம் முடிகிற காலகட்டம் என்கிறதுனால இதுபோல் விஷஜுவரங்கள் வந்து நம்ம நம்மை ரொம்ப பீடிக்கிறது தேவமானப்படி ஒரு வருஷம் பூர்த்தியாகிறது வரலாறுகளை பார்த்தால் சரித்திரங்களில் பார்த்தால் இதே போல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு வைரஸ் வந்து ரொம்ப நம்முடைய தேசத்தை பாதித்தது என்று காணப்படுறது இந்த வைரஸ் எப்போது கிளம்பித்து அப்படின்னு பார்த்தால் கிரகங்களை வச்சு பார்க்கிற பொழுதும் இந்த போன டிசம்பரில் சப்த கிரக யோகம்னு வந்தது ஏழு கிரகங்கள் ஒரே கட்டத்தில் சேர்ற ஒரு காலம் சப்த யோகம் அப்போதான் ஆரம்பமாகிருக்கு இந்த வைரஸ் விஷம் ஆனால் அது இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறது இப்போதான் அனுபவத்தில் தெரிய வருது இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலிருந்தே ஒரு விஷம் கிளம்பி ஆயிரத்தி வரையிலும் அது ரொம்ப பீடித்தது அப்படின்னு சரித்திரங்களில் பார்க்குறோம் அப்படி தேவமானப்படி இந்த ஒரு வருஷம் முடிகிறதுனாலே இந்த வியாதி இந்த அளவுக்கு பீடிக்கிறதோ அப்படின்னு தோன்றது ஆனால் இதுபோல் நிறைய வைரஸ் வியாதிகளை தாண்டி வந்த தேசம்தான் நம் தேசம் ஆகையினாலே இது வர்றாப்பில் வரும் போயிடும் நமக்கு மந்த்ரபலம் தெய்வபலம் அதிகமாக இருந்தால் இது அதிகம் நம்மை பீடிக்காது அதற்குத்தான் நாம் நிறைய உபாயங்களை செய்யணும் அதுதான் ஒரு ரிஷியினுடைய வாக்கியம் ஒரு ஸ்லோகத்தை காண்பிச்சிருக்க இந்த ஸ்லோகத்தை எப்பொழுதும் சொல்லின்றே இருந்தால் எந்த ஒரு விதமான விஷவியாதிகளும் நம்மை பாடி பாதிக்காது நம் மனசை பாதிக்காது ஆரோக்கியமாக இந்த விஷஜரத்தை நாம் தாண்டிவிடலாம் என்று காண்பிச்சுருக்க அந்த ஸ்லோகத்தை அனைவரும் சொல்லணும் துஸ்வப்ரது துஷ்ஷகுன துர்கதி தௌர்மனசிய துரிக்ஷதுர்வியசன துசதுயசாம்சி உத்பாத்தாபவிஷபீதி அசத்கிரகார்த்திம் வியதீம்ஸ நாசயதுமே ஜகதா மதீசஹா இதுதான் ஸ்லோகம் இதை எப்பொழுதும் சொல்லின்றிருந்தால் எந்தவொரு விஷஜுவரங்களும் நம்மை பாதிக்காது நாம் சுலபமாக இந்த கட்டத்தை தாண்டிடலாம் அந்த வியாதி வந்தவர்களுக்கும் குணமாகணும் என்று பிரார்த்தி சென்று இந்த ஸ்லோகத்தை அனைவரும் சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான காலத்தில் கூட நம்முடைய தர்மங்களை எப்பொழுதும் விடக்கூடாது எப்படிப்பட்ட காலம் வந்தாலும் நம் தர்மங்கள் விட்டே போகாது நித்திய கர்மாக்கள் விட்டு போகாது நைமித்திகமான கர்மாக்களும் விட்டு போகாது அதுதான் இப்போது இந்த அரசாங்கத்திலே இப்போது ஒருவரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கா அதை நாம் அனைவரும் கடைபிடிக்கணும் இந்த சமயத்தில் ஒரு புண்ணிய காலங்கள் எல்லாம் வந்தால் எப்படி நாம் அதை அனுஷ்டிப்பது என்கிறது விஷயமாக நிறைய கேள்விகள் வந்திருக்கு அதிலே ஒரு சந்தேகம் வந்திருக்கு இந்த நெருக்கடியினால் ஒருவரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தர்ப்பண தினங்கள் எல்லாம் வருது அந்த தர்ப்பணத்தை எப்படி செய்கிறது தர்ப இல்லை கையில் செய்து வைக்க வாத்தியார் இல்லை வெளியூருக்கு போய் இங்கேயோ ஏதோ ஒரு காரணமாக வெளியூருக்கு போனது அங்கேயே தங்கும்படியாக ஆயிடுச்சு அப்போது கையில் தர்ப்பம் இல்லை எள்ளில்லை எப்படி தர்ப்பணம் செய்யறது அந்த தர்ப்பணத்தை எப்படி அனுஷ்டித்ததாக நாம் ஆக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த கேள்விக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்